तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமார் ஸ்ரீயம் தேவரஜிந்திரியலோத்தியன் தமசவத் அவூத்திர அடுத்த திருஷ்டாந்தத்தை இப்போ உபதேசம் பண்ணுறார் அதாவது விட்டில் பூச்சி பிரமையினால் நெருப்பில் போய் விழுந்து விடுறது விளக்கு ஒளியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி விட்டில் பூச்சி தானே போய் நெருப்பில் ஏதோ ஒரு காரணத்தினால அது விழுந்து விடுகிறது அது மாதிரி மனிதனும் இருக்கக்கூடாதுங்கிறார் ஆக சிலதுலேருந்து அது மாதிரி இருக்கணும்னு சிலதுலேருந்து இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்போ புறா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் மலைப்பாம்பு மாதிரி இருக்கணும்னு சொன்னார் இப்போ விட்டில் பூச்சி மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறார் சமுத்திரம் மாதிரியும் இருக்கணும்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பொதுவாகவே எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு அந்த இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் செக்ஸ் அந்த எதிர் ஒரு கவர்ச்சி இயல்பாகவே இருக்கு அந்த கவர்ச்சியை மனித சரீரத்தில் இருக்கிறபோது ஜீவாத்மா அதை கட்டுப்பாடோடு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஒரு பண்பாடு நம்ம சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கு அது தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நல்வையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதனால் இங்கே என்ன சொல்கிறார் ஸ்திரியம் திருஷ்டுவா பெண்ணை பார்த்து எப்பேற்பட்ட அந்த பெண் அப்படின்னா தேவமாயாம் ஸ்திரியம் திருஷ்டுவான் இயற்கையாகவே இந்த தேவமாயான்னா இறைவனுடைய மாயப்படைப்பான பெண் ஆணும் மாயப்படைப்பு ஆணும் பெண்ணும் மாயப்படைப்பு தான் பொதுவாக ஆண்களுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது பெரும்பாலும் இப்படி இருக்குது ஆக தேவமாயாம் ஸ்திரியம் திருஷ்டுவா கடவுளுடைய மாயப்படைப்பான இந்த பெண்ணை பார்த்து தத்வைைகி அவர்களுடைய அந்த உடல் உறுப்புகள் அவயவங்கள் அதெல்லாம் பார்த்து பிரலோபிதா பிரலோபிதான மனசு கடையிறது அது சுவாவமாகவே இந்த பிரகிருத்தினால் உள்ளமானது மனசானது கடையப்படுகிறது பிரகர்ஷேன லோபிதா அப்படின்னு சொன்னால் ரொம்ப மயக்கம் அடைய செய்கிறது மயங்க செய்கிறது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எனது பயலாஜிக்கல் சிஸ்டம் அந்த பிரகிருத்தி இதெல்லாம் இருக்கிறதுனால அஜித்தேந்திரியா அஜித்தேந்திரியானா சென்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல கட்டுப்படுத்த முடியல கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் ஒழுங்காக கட்டுப்படுத்த முடியல அதனால் ஜித்தேந்திரியானா இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சவன் அர்த்தம் அஜித்தேந்திரியானா தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதவனாக என்ன ஆகுதுன்னா அந்தே தமசி பதத்தி அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன ஆயிடுறதுன்னா சிறிது கூட விசாரம் பண்ணாமல் அந்த இருளாகிய அந்தே தமசி தமசுனாலே இருட்டு அந்தே தமசின்னா அறிவை மூடச் செய்யக்கூடிய அந்த ஆழ்ந்த அறியாமையினால் பின்விளைவுகள்லாம் தெரியாமல் என்ன பண்ணிவிடுறான்னா பதத்தி விழுகிறான் அதுக்கு உதாரணம் சொல்கிற பதங்கவத்து அக்னவு பதங்கவத்து நெருப்பில் எப்படி அந்த விட்டில் பூச்சி விழுகிறதோ அப்படி அதில் விழுந்து பிறவி வீணாக போகிடுறதுன்னு அர்த்தம் இந்த பிறவி வந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனசை ஜெயித்து பகவானை தியானம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி உயர்ந்த ஒரு மனசாந்தியை உணர்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்முடைய பரிபூர்ண ஸ்ரத்த ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படி இருக்கிற போது இந்த காமத்துக்கு வசப்பட்டு வீணாக போயிடப்படாது அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அந்த என்னது செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் மாஸ்டரி இருக்கணும் அப்படி விட்டில் பூச்சி மாதிரி நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது ஜென்மாவை பயனில்லாததாக ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத சொல்றாரு அடுத்த ஸ்லோகமும் இதே கருத்து தான் சொல்லுகிறது அதை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்தளவுல இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்றேன் திருஷ்டுவாஸ்திரியம் தேவமாயாம் தத் பாவை ரஜிதேந்திரியா பிரலோபித பதத்தியந்தே தமசக்ன உதங்கவத்து